நமதுணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வெள்ளை யானை நாடு என்று அழைக்கப்படும் நாடு தாய்லாந்து இரண்டு நோய்கள் பற்றிய படிக்கும் படிப்பின் அறிவியல் பெயர் பெத்தாலஜி மூன்று ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் பானு அத்தையா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று வைன் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது இரண்டு தியோசாபிக்கல் சொசைட்டி எந்த நகரத்தில் முதல் முதலில் நிறுவப்பட்டது மூன்று ஆசியாவின் மிக உயரிய விருது எது மீண்டும் சந்திப்போம் நன்றி